நட்டுணையின் ஒருக்காக திருச்சியில் இருந்து அனுக்கிட்டு ஒருவரை அறியும் முன் எவரையும் புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் ஆம் ஒருவரை அறியும் முன் எவரையும் புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்